வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் பதினான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆண்டு நெதர்லாந்தில் வெள்ளத்தினால் கடல் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் ஐம்பது ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு மான்டி கோல்பியர் சகோதரர்கள் ஆளில்லா வெப்பக்காற்று பலூனை முதன் முதலில் பிரான்சில் சோதித்தனர் 2 கிலோமீட்டர் உயரம் வரை இது பறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரஷ்யா மீதான பிரெஞ்சு படையெடுப்பு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அலபாமா ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி இரண்டாவது மாநிலமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற பெரும் சூறாவளி காரணமாக யாழ்ப்பாணத்தில் பெரும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனையை தனியாரிடமிருந்து இலங்கை அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மேக்ஸ் பிளாங்க் அவர்கள் தனது கரும்பொருள் கதிர்வீச்சு பற்றிய பிளாங்கின் விதியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ருவால் அமுன்சென் தலைமையிலான ஐந்து பேர் அடங்கிய குழு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 தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சமீரா ரெட்டி இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆதி தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராணா தக்குபாடி இந்திய நடிகர் தயாரிப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதலாவது அதிபர்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 இலங்கை கட்டிடக் கலைஞர் திரைப்பட தயாரிப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் எரிசக்தி சேமிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே